அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற் உலகு பொச்சாப்பு கொல்லும் புகழை அறிவினை நிச்ச நிரப்பு கொன்றாங்கு நிச்சம் அப்படிங்கிறது குரலில் இருக்கு அதை நித்தம்னு நாம் அர்த்தம் பண்ணிக்கணும் சக்கரம் போலியாக இருந்தது அப்படின்னு விளக்கவுரை ஆசிரியர் சொல்கிறார் பத்தன் பச்சன் அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு விளக்க உரை ஆசிரியர் அதுக்கு குறிப்பு கொடுக்குறார் நிச்ச நிரப்பு அப்படின்னா எப்பொழுதும் நித்தம் வறுமைன்னு அர்த்தம் எப்போவும் வருத்தப்பட்டு பிறரிடத்தில் இறந்து அதாவது கேட்டு வாங்கி வயிற்ற நிரப்பும்படியான ஒரு நிலையை குறிக்கிறது பல வகையான துன்பங்களையும் தினந்தோறும் நிரப்பி நிற்கிறது சம்ஸ்கிருத மொழியில் இதை நித்திய தரித்திரம் அப்படின்னு சொல்கிற வழக்கம் நிரம்புதல் அப்படிங்கிற தொழிற்பெயர் விக்காரமாக நிரப்பு அப்படிங்கிற முதல் நிலை தொழிற்பெயர் எதிர்மறை இலக்கணத்தினால நிரம்பாமை தரித்ரம் அப்படிங்கிற பொருளை உணர்த்தி இருக்கிறது ஆத்மவான் பவ என்று பகவான் கீதையில் ரெண்டாவது அத்தியாயத்தில் நாற்பத்தஞ்சாவது ஸ்லோகத்தில் சொல்கிறார் அப்படின்னா மறக்காமல் ஜாகிரதையாக வாழணும் அப்படிங்கிற அர்த்தம் ஆன்மீகத்தில் சூர்பனக இராவணனை நிந்திக்கிற போது ஆரண்ய காண்டத்தில் வால்மீகி ராமாயணத்தில் இருக்குது அப்பிரமத்த யோராஜா சர்வஜோ விஜித்தேந்திரியா கிருத்தஜோ தர்மசீலஸ் சராஜா திஷ்டதே சிரம் அப்படின்னு சொல்லுகிறார் எந்த அரசன் கவனக்குறைவில்லாமல் எப்பவும் கவனமாக மறக்காமல் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சு புலநடக்கத்தோட நன்றியை அறிந்து ஒழுக்கமாக இருக்கானோ அந்த ராஜா ரொம்ப நாளைக்கு சமூகத்தில் எல்லாராலையும் போற்றி மதிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு புறநானூறு இரநூத்தி அறுபத்தாறு பதிமூணு அறிவு கெட நின்ற நல்கூர்மையே அப்படின்னா வறுமையினால் அறிவு கெட்டுவிடும் வறுமையோடு இருக்கிற அறிவும் மக்களை சென்று அடையாது வறுமைக்கு காரணங்கிறது திருவள்ளுவர் பல இடங்களில் சொல்லுகிறார் நல்குறவுன்னே ஒரு அதிகாரம் இருக்குது அதை பார்த்தாலும் விளங்கும் ஒவ்வையார் நல்வழியில் இவ்வாறு நமக்கு உபதேசம் பண்ணியிருக்கிறார் மானம் குலம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவம் உயர்ச்சி தாளாண்மை தேனின் கசிவந்த சொல்லியர் மேல் காமறுதல் பத்தும் பசிவந்திட பறந்துபோம் வறுமையால் அறிவு அழியும் மறதியால புகழ் அழியும் அப்படிங்கிறது தான் இந்த குரலினுடைய உபதேசம் இந்த இரண்டு குரட்பாக்கள் வாயிலாக பொச்சாவாமை அதாவது மறதி இல்லாத இருக்கக்கூடிய தன்மை வேண்டும் முக்கியமாக இந்த ரெண்டு குரட்பாக்கள் வாயிலாக மரதியினுடைய குறைபாடு உணர்த்தப்பட்டிருக்கிறது இனி பதவுரை பார்க்கலாம் நிச்ச நிரப்பு வறுமை தொடர்ச்சி அதாவது தொடர்ந்து இருக்கிற வறுமை அறிவினை அறிவை கொன்றாங்கு அழிப்பது போல புகழை புகழை பொச்சாப்பு மறதியானது கொல்லும் அழித்துவிடும் வறுமை தொடர்ச்சி அறிவை அழிப்பது போல புகழை மறதி அழிக்கும் பொச்சாப்பு கொல்லும் புகழை அறிவினை நிச்ச நிரப்பு கொன்றாங்கு